அவர்கள் எச்சிலை கண்டார்கள் அதை சுரண்டிவிட்டு மக்களை நோக்கி உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது தம் முகத்துக்கு எதிராக உமிழலாகாது ஏனெனில் அவர் தொழும்போது இறைவன் அவருக்கு முன்னிலையில் இருக்கின்றான் என்று கூறினார்கள்